குறை தீர நின்றே இனி யான் பிறக்கின் நின் குரையே நன்றேயா குறை காணிறு நேள் விசும்பில் மின்குறை காட்டி மெழுகின்ற நேரிடை வெள்ளியனால் தன் குறை தீர எங்கோன் சடை மேல் வைத்த தாமரையே